அடுத்த நிலையிலே நம்மிடத்திலே நம்முடைய மடாலயத்தில் நம்முடைய சுவாமி வேதாந்தம் படித்து வருகிற அன்பிற்கினிய நண்பர் கவிஞர் சிறந்த சைவ சித்தாந்த ஞானி இப்பொழுது வேதாந்த ஞானியாக மாறிக்கொண்டு வருகிறவர் ரவிச்சந்திரன் அவர்கள் பாரதியும் அத்வைதமும் என்ற தலைப்பிலே பேச வருமாறு அழைக்கிறார் உயிர்கள் எல்லாம் தெய்வமன்றி பெரிதொன்றில்லை ஊர்வனவும் நேரே தெய்வம் பயிலும் உயிர் வகை மட்டும் அன்றி இங்கு பார்க்கின்ற பொருள் தெய்வம் கண்டி வெயில் அளிக்கும் இரவி மேலும் இங்கு பல பலவாய் தோற்றம் கொண்டு இயழுகின்ற சட்ட பொருள்கள் யாவும் தெய்வம் எழுதுகோள் தெய்வம் இந்த எழுத்தும் தெய்வம் எங்கள் ஞானகுரு சீர்வளர்ச்சி மெய்யப்ப ஞான சுவாமிகளின் திருவடிகளை மன மொழி மெய்களால் வணங்கிவிட்டு ஆண்டோர்களும் தத்துவ சான்றோர்களும் அமைந்திருக்க கூடிய இந்த அவையை தலை தாழ்த்தி வணங்கிவிட்டு என்னுடைய இந்த உரையை தொடங்குகிறேன் அன்பிற்குரிய சார்ந்தோர் பெருமக்களே மகாகவி பாரதி பிராமண வகுப்பை சார்ந்தவர் என்பது நமக்கு தெரியும் அவர்கள் இயல்பிலேயே அத்வைதிகள் தன் குளமரபு காரணமாக வேதங்களின் மீதும் உபனிடங்களின் மீதும் மகாகவி பாரதிக்கு பிறப்பிலேயே பற்றி வந்து விடுகிறது தமிழ்நாட்டை சொல்லும் போது கூட அவன் பாடுகிறான் வேதம் நிறைந்த தமிழ்நாடு என்று பாருகிறான் வாணியை போற்றும் போது கூட சொல்லுகிறான் வேத திருவிழியால் என்று சொல்லுகிறான் வேதம் வரைந்த திரு என்று பாரத மாதாவை சொல்லுகிறான் பன்னரும் உபனிடத நூலங்கள் நூலே பார்மிசை ஏதொரு நூல் இது போலே என்று உபனிடதங்களை போற்றுகிறான் மீதும் மீதும் பாரதிக்கு இருந்த பற்று பிறப்பின் அடிப்படையிலேயே வந்தது பாரதியினுடைய அத்வைதத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு முன்பு அவனுடைய வாழ்க்கை பின்புலத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மிக சோகமான வாழ்க்கை பின்புலம் அவருக்கு ஐந்து வயதில் தாயார் மரணம் ஏழு வயதில் தந்தை மறுமணம் செய்து கொண்டார் பதினான்கு வயதில் திருமணம் பதினைந்து வயதில் தந்தையும் போனார் பதினாறு வயதில் இருந்து வயது வரையில் தாயுமின்றி தந்தையுமின்றி காசியில் தங்க வேண்டிய சூழ்நிலை நிலைமையையும் ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜம் அது ஒரு பக்கம் சுவாமி தயானந்த சரஸ்வதியினுடைய ஆரிய சமாஜம் ராமகிருஷ்ண மடம் இந்த கருத்தியல்கள் எல்லாம் அவனை எட்டியிருக்கின்றன காசியில் அவன் கற்ற சமஸ்கிருத கல்வி இதன் காரணமாக மிக மிக இளம் நான் யார் என்பது குறித்தும் இந்த உலகம் என்ன என்பது குறித்தும் பிரம்மம் என்பது என்ன குறித்தும் மகாகவி பாரதிக்கு இளம் வயதிலேயே தொள்ளதேசி வந்த கவிதை ஆயிரம் அறிஞர்கள் ஆயிரம் யுகங்களாக அறிந்தும் காண முடியாத அந்த யான் என்பதை நானோ அறிவேன் மீன் உணர்ந்திடுமோ வியன் பெருமை என்று கூறிவிட்டு இறுதி வரிகளிலே சொல்லுகிறான் இந்த ஊனுடல் என்போர் உணர்விலார் சிலரே யான் என்பது இந்த ஊன்தான் என்று சிலர் சொல்லுகிறார்கள் பிரம்மே யான் என பேசுவோர் பேசுக இந்த பிரம்ம என்பது பிராந்தி கடைசியாக சொல்லுகிறான் பிரம்மமே யான் என பேசுவர் பெரியோம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கிட்டத்தட்ட அவர் ஆரம்ப காலகட்டங்களிலேயே இது இருந்திருக்கிறது அவனுடையிலே சொல்லு மாயை பொய்யனல் முற்றும் கண்டனன் அவன் சுயசரிதியை தொடங்குகிற போதைதான் தொடங்குகிறான் பொய்யாய் கனவாய் பழங்கதையாய் மெல்ல போனதுவே என்றுதான் தொடங்குகிறான் இரண்டாவது பாடலிலேயே வருகிறது மாயை பொய்யனல் முற்றும் கண்டனன் மற்றும் இந்த பிரம்மத்து இயல்பினை ஆய நல்லருள் பெற்றிலன் ஆனாலும் தேயமோடு எவரோடு சொல்லும் சொல்லை நான் நம்புகின்ற தீய பக்தி இயற்கையிலும் வாய்த்தில் சிறிது காலம் செல்லட்டும் இன்னும் பார்ப்போம் என்று ஒரு தீர்க்கமான முடிவை வைத்திருக்கிறான் நான் என்பது குறித்தும் இந்த உலகம் என்பது குறித்தும் பிரம்மம் என்பது குறித்தும் நான் யாரோ சொல்லுவதை நம்ப தயாரில்லை நான் ஆராய்ந்து பார்ப்பேன் ஆராய்ந்து பார்த்ததற்கு பிறகுதான் நான் நம்புவேன் இன்னும் சிறிது காலம் போகட்டும் பார்ப்போம் அவன் நான் ஆண்டுகள் அவனுடைய சிந்தனை வளர்ச்சி பெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு முதல் பதினெட்டாம் ஆண்டு வரை புதுச்சேரியில் வாசம் இந்த புதுச்சேரி வாசம் தான் அவனை ஆன்மீகத்தின்பால் மிகவும் ஈர்க்கிறது ஒன்று அவனுக்கு இருந்த வறுமை இங்கிருந்து பத்திரிகை அதிபர்களும் நண்பர்களும் அனுப்பிய எல்லா பணவிடைகளும் அவனுக்கு போய் சேரவில்லை அரவிந்தருடைய அரவிந்தரிடத்திலே வேத விசாரணை மூன்று ஞானிகள் அவனுக்கு குருமார்களாக இருந்திருக்கிறார் ஒரு ஞானி புள்ளச்சாமி இன்னொரு ஞானி கோவிந்தசாமி இன்னொரு ஞானி யாழ்ப்பாணத்துசாமி இந்த மூவரும் குருமார்களாக இருந்து அவனை வழிபடுத்தி இருக்கிறார்கள் ஒன்று இந்த மூன்று ஞானிகளால் அவன் வேதாந்தியாக ஆனான் என்பது ஒன்று விடுதலை போராட்ட களத்தில் இருந்த கவிஞனை ஒன்றுக்கும் இல்லாமல் என்று அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஆனால் இந்த மூன்று ஞானியரின் உடைய தொடர்பு ஏற்பட்ட பிறகுதான் அவன் பாடல்களிலே அத்வைத தத்துவம் குடிகட்டி பிறக்கிறது மூன்று உபதேசங்களை செய்கிறார் ராஜாராமையர் என்ற ஒருவருடைய வீட்டில் ஈஸ்வரன் தர்மராஜா வீதியில் மகாகவி பாரதி அவர் தந்தை எழுதிய உபனிட மொழிபெயர்ப்பை திருத்துவதற்காக போயிருக்கிறார் தோற்றம் நான்கரை அடி உயரம் ஒரு உருண்டையான உடல் உருண்டை முகம் இடுப்புக்கு மட்டும்தான் துணி கட்டி இருப்பார் எங்கு வேண்டாலும் படுத்திருப்பார் திடீரென வருவார் திடீரென போவார் பிச்சைக்காரனை போல திரிவார் ஒரு ஞானியைப் போல தோற்றம் கொள்வார் இந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மகாகவி பாரதி நீ யார் மடகிறீர்களே சொல்லுங்கள் என்று கையை பிடித்தார் ஓடிவிட்டார் மகாவதியார் கிணற்றை காண்பித்து அதிலே பிரதிபலிக்க கூடிய சூரியனை காண்பித்தார் எனக்கு புரிந்தது என்று கும்பிட்டு விட்டார் சில ஞானிகள் அந்த ஞானிகளினுடைய அந்த குணநலன் லேசாக ஒரு இருந்தாலும் கூட புரிந்து பாரதி அந்த நிலையிலே இருந்தார் அதன் பிறகு பாரதி எழுதுகிறான் அவர் எனக்கு உபதேசம் செய்தார் வாசியை கும்பகத்தால் கட்டி இந்த குட்டி சுவரை போலே நீ அசையாமல் ஆதவன் கீழே இருக்கக்கூடிய தண்ணீரில் பிரதிபலிக்கிறானோ அதை போல உனக்குள்ளே இறைவனுடைய முதிர்ச்சியை காண்பாய் என்று அவர் சொன்னார் இந்த முதல் உபதேசம் மகாகவி பாரதியினுடைய மனதிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது இரண்டாவது உபதேசம் பாரதி கேட்கிறான் ஏன் பிச்சை எடுத்துக் கொண்டு ஏதாவது உழைத்து சாப்பிடக் கூடாதா நான் நான் யார் சொன்னது தெரியுமா தம்பி உனக்கு அப்படி தெரியவில்லையே ஒன்னாம் தொழில் என்றால் கழுவி மயிக்க வேண்டுமே துணி விழுக்க வேண்டுமே நீ அதையெல்லாம் செய்யவில்லையே ஏன் பொய் சொல்லுகிறாய் என்கிறார் இல்லை தம்பி உண்மையிலேயே நான் அந்த தொழில்தான் செய்து வருகிறேன் ஐம்புலங்கள் என்னும் கழுதுகளை தினமோறும் அந்த கரணங்கள் என்றும் அழுக்கு மூட்டையை தினந்தோறும் துவைக்கிறேன் நான் பணி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ நினைப்பது போல நான் பணி செய்யாமல் இதயத்தையும் துவைத்து போடு சுத்தமாக இருக்கும் என்று சொன்னான் இப்படி மூன்றாவது அவருக்கு உபதேசம் அழுக்கு மூட்டைகளை சுமந்து கொண்டே தெரியவாராம் குள்ளச்சாமி பாரதி கேட்கிறார் ஏன் இப்படி நீ அழுக்கு மூட்டையை சுமந்து கொண்டே தெரிகிறாய் நான் வெளியே சுமக்கிறேன் நீ உள்ளே சுமக்கிறாய் ஒரு வார்த்தை ஒரு வரி பாரதிக்கு அந்த குள்ளச்சாமியினுடைய தாக்கம் மிக மிக அதிகமாக இருந்திருக்கிறது சென்னை வந்த போது கூட சென்னைக்கு அழைத்து வந்து அவரை மரியாதை செய்திருக்கிறார் கூட்டங்களுக்கு எல்லாம் தலைமையேற்க வைத்திருக்கிறார் அவரை சொல்ற சொல்லுகிற போது சொல்லுகிறான் பாரதி இந்த மண்ணுலகிருந்து வானத்தை தீண்டுகின்ற வகைமை உணர்த்தி காத்தப்பிரான் என்று சொல்லுகிறான் இந்த மண்ணுலகிருந்தே வானத்தை தீண்டக்கூடிய அந்த ஆற்றலை குள்ளச்சாமி தான் எனக்கு தந்தான் இந்த புள்ளச்சாமியினுடைய தொடர்பு பாரதியினுடைய மனத்திலே வேதாந்தம் குறித்த தாக்கங்களை நிறைய ஏற்படுத்துகிறது அதன் பிறகு கோவிந்தசாமி கோவிந்தசாமி இந்த மண்பதையில் உள்ள உயிர்கள் எல்லாம் தெய்வத்தின் வடிவம் என்னும் குணமுடையவன் என்று அவனை அறிமுகப்படுத்துகிறார் கோவிந்தசாமியை கோவிந்தசாமி இரண்டு அற்புதங்கள் காட்டியிருக்கிறார் மகாகவி பாரதியினுடைய தந்தையின் உருவமாக மாறி இருக்கிறார் அவருடைய தாயின் உருவமாகவும் மாறி இருக்கிறார் பாரதி வியந்து போனதாக அவருடைய கவிதையிலே பதிவு செய்திருக்கிறார் பாரதி இந்த இரண்டு குள்ளாமிள்ாரதிய நண்பர்லிக்கு ஞானம் கிடையாது அப்போது பாரதி இருக்கக்கூடிய இரண்டாவது மெத்தையில் வந்து இருக்கிறார் வேணுமுதலி சொல்லுகிறார் இந்த சாமியார்களை எல்லாம் ஒழிக்க வேண்டும் நீங்கள் எல்லாம் சேர்ந்து விடுதலை போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய எங்கள் காளிதாசனை காளிதாசன் என்பது பாரதிக்கு நண்பர்கள் வைத்த நாடு விடுதலை பெற வேண்டிய நேரத்தில் உங்களை போல சாமியார்கள் திக்குவாயரை சொல்லுகிறார் இந்த நாட்டினுடைய ஜீவன் யாரால் இருக்கிறது என்று நினைக்கிறாய் ஆத்ம பரித்தியாகம் ஏராளமான ஞானிகளால் இந்த நாட்டினுடைய ஜீவன் நிலைத்திருக்கிறதே தவிர ஏராளமான லேகியங்களை உட்கொண்டு நிலைத்திருக்கிறது என்று கருதுகிறார் எங்களை போன்ற ஞானிகளால் தான் இந்த தேசம் கருதுகிறது இதை சொன்னவுடன் இந்த கருத்தும் பாரதியின் அதோட வேணுமுதலில் பேசாமல் இருந்து விட்டாராம் இந்த மூன்று பேருடைய தாக்கம் கோவிந்தசாமியும் யாழ்ப்பாணத்து சாமியும் பாரதிய வேதாந்தோடு பயம் என்னும் பேய்தண்ணை அடித்தோம் பொய்மை பாம்பை பிளந்துயிரை குடித்தோம் வியனு அனைத்தையும் அமுதன நுகரும் வேத வாழ்வினை கைப்பிடித்தோம் இரவியின் ஒளியீடை குடித்தோம் அதன் இன்னமுதியை உண்டு கழித்தோம் கரவினில் வரும் காலன் உயிரை கவரும் நடு நடுங்கோம் என்று சொல்லுகிறான் அதற்கு பின்பு எங்கள் ஜாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கோட்டம் நோக்கம் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க கலியாட்டம் முதலில் பயத்தை அறுக்க வேண்டும் என்கிறார் பயம் என்னும் பேய் தன்னை அடித்தோம் பத்து பேய் சொல்றார் பாரதி சொல்ல மாதைத்தாகிவிட்டது இந்த உலகத்தை எல்லாம் இன்பமான உறவாக ஆக்கியாகிவிட்டது அமுதன நுகரும் அருளிலே குளிக்கிறோம் அருளை அருந்துகிறோம் மறைவாக வந்து இந்த உயிர்குளத்தை அழிக்கின்ற எமன் நடுநடுங்குமாறு நாம் விழிக்கிறோம் மரணத்தை வெல்லுகிறோம் என்கிறான் எமன் நடுங்கி போவான் நாம் விழித்த விழிப்பிலே என்று அதன் பிறகு சொல்லுகிறான் எல்லாவற்றையும் அத்வைதமாக காண்கிறான் காக்கை குருவி எங்கள் ஜாதி காக்கையும் குருவியும் உயிருள்ள பறவைகள் நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் கடலும் மலையும் உயிரற்ற பொருள்கள் நோக்கும் திசை எல்லாம் நாமன்றி வேறில்லை எல்லா இடத்தில் பார்த்தாலும் என்னுடைய சுரூபம் தானே தெரிகிறது நோக்க நோக்க கலியாட்டம் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டு கடையத்தில் இருந்த சென்னைக்கு வரும் அல்லது நெல்லைக்கு போகிற காரைக்குடியில் வந்து தங்கி இருந்திருக்கிறார் அப்போது அங்கிருந்து இந்து மதாபிமான சங்கத்தின் இளைஞர்கள் அவரை அழைத்து வந்து அதில் இந்த வாழ்ையெல்லாம் சொல்லி இருக்கிறார் கடைசி மூன்று பத்திகள் தான் இந்து மதாபிமான சங்கத்துக்கு உரியதை தவிர மீதி இருக்கக்கூடிய நான்கை பத்திகள் இந்து மதம் என்றால் என்ன அத்வைத மதம் அதுதான் நமக்கு சொற்கத்தை காட்டுகிறது அதை அறியாவிட்டால் நாம் நரகத்திற்கு போய்விடுவோம் என்று போல் எழுதியிருக்கிறார் மண்ணுளது மீதிநிலை எக்காலும் அமரரை போல் மடிவில்லாமல் தின்னமுறை வாழ்கிறலாம் அதற்குரிய உபாயம் நன்னி எல்லாம் பொருளினும் உட்பொருளாய் செய்கை எல்லாம் நடத்தும் வீராய் திண்ணிய நல் அறிவொழியாய் திகழும் ஒரு பரம்பொருளை அகத்திலே சேர்த்து எல்லாம் ஒளிரி போண்டு மையல் வீண் விருப்பம் அச்சம் புழுக்கம் ஐயம் இந்த பத்து தான் சொன்ன பத்து பேய் பொய் கயமை சினம் சோம்பர் கவலை மையம் வீண் விருப்பம் புழுக்கம் அச்சம் ஐயம் என்னும் பேயையெல்லாம் ஞானம் என்னும் வாளாலே அறுத்து தள்ளி எப்போதும் ஆனந்த சுடர் வாழ்ந்து உயிர்களுக்கு இனிது செய்வார் தப்பாமே இவ்வுலகில் அமர வாழ்வு பெற்றிடுவார் சதுர்வேதங்கள் மெய்ப்பான சாத்திரங்கள் சதுர்வேதங்கள் நான்கு வேதங்கள் மெய்ப்பான சாத்திரங்கள் உபரிடங்கள் இவ்வுண்மை விளக்கி கூறும் துப்பான மதத்தினையே இந்து மதத்தினர் என புவியோர் சொல்லுவாரு இதை நீ கடைபிடிக்க வேண்டும் அருமையுறு பொருளில் மிக அறிதாய் தனிச்சாரும் அன்பு பெருமை மிக வாழ்வளிக்கும் இந்து மத கருதி அதன்படி ஒழுகாதோர் கவலை என்னும் ஒரு நரக குளியதனில் வீழ்ந்து தவித்து அழுகின்றாரே என்று சொன்னார் இந்த அத்வைத வாழ்வை நீ இந்த பூமியே உனக்கு நரகம்தான் நேற்று ஐயா பாரதிபுத்தன் அந்த ஆத்திசூடி பாடலை பிரமாதமாக சொன்னார்கள் ஆத்திசூடி இளம்பெறி அணிந்து மோனத்திற்கும் முழுவன் மேனியா புரிந்தோன், ஒன்றே அதன் இயல்பு ஒளியுறும் அறிவாம் அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதன் அருள் வாழ்த்து அமர வாழ்வு எய்துவோம் இந்த அமர வாழ்வு என்ற வார்த்தையை பாரதி அடிக்கடி பயன்படுத்துகிறான் இது யாருக்கு சொன்னது அதுதான் முக்கியம் இது தாத்தாக்களுக்கோ அப்பாக்களுக்கோ சொன்ன புதிய வரிசையில் தேவரிசை வரும் போது தெய்வம் நீ என்று உணர் என்று பாரதி சொல்லுகிறார் தெய்வத்தின் வடிவம் நான் என்கிறான் சாமி நீ சாமி நீ கடவுள் நீயே தத்வசி தத்துவம் பூமியிலே நீ கடவுள் இல்லை என்று சொல்வது உன் உள்ளே புகுந்த மாயை சாமி நீ அதனை நீக்கி சதா சிவோகம் என்று சாதிப்பாயே பாரதி போற்றக்கூடியவன் அத்வைதத்தை அத்வைதத்திலே பிடி போடு பாடினான் இந்த உலகை நேசித்தான் அவன் விடுதலை போராட்ட கவிஞன் இந்த நாட்டை நேசித்தான் அத்வைத உணர்வு அவனுக்கு பிடிப்பட்டது மாயை பற்றி அவன் கருத்து என்ன மாயை தவிர இந்த ஜகத்து இல்லை என்று சங்கராச்சாரியார் சொல்லுகிறார் ஆனால் சர்வ மங்கள இந்த ஜத்தில் நம் மனத்தில் இருக்கக்கூடிய தீமைகளே மாயை என்று நாம் சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறோம் ஆரம்ப காலத்திலே சங்கரருடைய கருத்தை பாடிய வேண்டான் மாயை பொய்யனல் முற்றும் கண்டில் எல்லா கருத்தும் மாயைங்கிறது பொய்யுங்கிறத நானும் கண்டுகிட்டேன் பிரம்மத்தினுடைய இயல்பத்தான் என்னால் அறிய முடியலையே தவிர மாயை பொய்யனல் முற்றும் கண்டனன் அதே பாரதி காலப்போக்கில் அந்த மாயையை வடிவமாக ஏற்றுக்கொள்ளுகிறான் என்னை கெடுப்பதற்கு எண்ணம் கொண்டாய் மாயையே நான் உன்னை கெடுப்பது உறுதி என்றே உணர் மாயையே சாக துணிந்தவனுக்கு சமுத்திரம் எம்மட்டும் மாயையே பாரதி சண்டைக்கு ஓடுறது மாதிரி தான் வரைய அப்படி எடுத்துக்கொள்ளுகிறான் சிங்கத்துக்கு அரசாட்சி தருவதே நாயா மாயையே இருமை அழிந்த பின் எங்கிருப்பாய் மாயையே ஒருமை கண்ட பின் ஓடாது நிற்பையோ மாயையே இந்த மாயையை அவன் என்ன செய்கிறான் விரட்டுகிறான் பாரதி படத்திலே நீங்கள் நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நீங்கள் எல்லாம் சொற்பனந்தானோ தோற்றமயக்கங்களோ கற்பதவே கேட்பதுவே கருதுவதே நீங்கள் அற்ப மாயைகளோ உண்மை ஆழ்ந்த பொருள் இல்லையோ என்று பாடிக்கொண்டே வந்து கடைசியில் அந்த மாயைக்கு எதிர்ப்பாக ரெண்டு வரியை சொல்லுவான் அது படத்திலே கிடையாது காண்பதே சக்தியாம் இந்த காட்சி நித்தியமாம் அவன் சொல்லுகிறான் இந்த உலகம் மாயை என்பது சரி சம்சாரிகளுக்கு ஒத்து வருமா தங்கச் சிலை போலே மனைவி நிற்கிறாள் தங்க சிலை போலே மனைவி நிற்கிறார் நான் மகிழ்ச்சி போதெல்லாம் உடல் பூரித்தாள் நான் துன்பப்படும் போதெல்லாம் கரைந்து அழுதால் என் பிள்ளைகளை வளர்த்தெடுத்தால் அவள் பொய்யா ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பாரதியார் அதற்கு பிறகு சொல்லுகிறான் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றா இல்லையா இரண்டா என்று ஆராய்ந்து கணிப்பதிலேயே நம்முடைய சோறையும் துணியையும் இழந்துவிட்டு இந்த நாட்டையும் அடுத்தவனுக்கு அடிமைப்படுத்திவிட்ட நம்மை போல பாதிகள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று சொல்கிறார் அத்வைத நிலையை போற்றிய பாரதி உலகம் பொய் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை அவன் சன்னியாசி அல்ல ஒன்று இன்னொன்று பாரதிக்கு முன்பே போர்க்குணத்தை கற்றுக் வேண்டிய சூழலில் இந்த உலகம் பொய் என்ற சூழ்நிலையை நாம் கற்றுக் கொடுக்க கூடாது என்று அவனுக்கு முன்னோடிகள் நினைத்தார்கள் இந்தியா அந்நிய ஆட்சியிலே அடிமைப்பட்டு கிடக்கிறது விடுதலை போராட்டத்திலே அந்த களத்திலே நின்ற பாரதி அந்த கருத்தை அப்படியே ஒப்புக்கொண்டு இந்த மாயை பொய் என்பதை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கு சமாதானம் சொல்ல மாயை பொய் என்று வந்துவிட்டால் இந்த உலகம் மாயை தான் என்று வந்துவிட்டால் இங்கிலாந்துக்காரன் ஆண்டான என்ன பிரான்சுக்காரன் என்ன எல்லாமே பொய் தானே விடுதலை இருக்கு எல்லாமே பொய்யாக போய்விடும் மாயை என்பதை மகாகவி பாரதி இந்த உலகம் கொய் என்பதை அவன் ஆரம்ப காலத்தில் ஏற்றுக்கொண்டானே தவிர அதே சமயத்தில் எவ்வளவு இருக்கத்தோடு சொல்லுகிறாரோ அதை விட நிகழ்ச்சியாக சொல்லுகிறார் தன்னுடைய ஒவ்வொரு பாடலிலும் அத்வைத தத்துவத்தை அது விடுதலை போராட்ட பாடலாக இருந்தாலும் சரி பக்தி பாடலாக இருந்தாலும் சரி தத்துவ பாடலாக இருந்தாலும் சரி கட்டுரையாக இருந்தாலும் சரி இந்த உலகம் முழுக்க இறைவன் மயம் எல்லா உயிர்களிலும் இறைவன் கலந்திருக்கிறான் எல்லா இருக்கிறேன் கண்ணபெருமான் எல்லா உயிர்களுக்கும் அமரத்தன்மை அளிக்கும் நிலையை இந்தியா உலகிற்கு மூன்று முறை சொல்லுகிறான் ஆம் இந்தியா உலகிற்கு இந்தியா உலகிற்கு இந்த அமர வாழ்வை பாரதத்தால் தான் முடியும் என்று அவன் நம்பினான் ஆக அத்வைதத்தில் கண்ணனுடைய பாட்டில் கூட ஒன்று வரும் காக்கை சிறை நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாளா பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தனாளா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதடா நந்தலாளா கேட்கும் ஒளியிலெல்லாம் தோன்றுதடா மகாகவி பாரதி அத்வைதியாகவே வாழ்ந்திருக்கிறான் அவனுக்கு உபதேசம் செய்த குருமார்கள் அந்த அத்வைத தத்துவத்தை போற்றி இருக்கிறார்கள் தன்னுடைய பாடல்களிலே எல்லா இடங்களிலும் வேதங்களையும் உபரிடங்களையும் புகழ்ந்து தன்னுடைய அத்வைத தத்துவத்தை பரவலாக விதைத்திருக்கிறான் ஆனால் அதே சமயத்தில் சங்கரனுடைய இந்த உலகம் மாயை என்பதில் பாரதி மாறுபாடு கொள்ளுகிறான் அதற்கு என்ன காரணம் என்றால் அவன் சந்நியாசி அல்லன் அவன் சம்சாரி இன்னொன்று அவன் விடுதலை போராட்ட களத்தில் இருந்தவன் மாயை பொய் என்பது தெரிந்தாலும் கூட மக்களின் மனத்திலே எதிர்மறை உணர்வுகளை விதைத்துவிடக் கூடாது என்பதற்காக அவன் மாயையை இந்த உலகம் மாயை என்று சொல்லவில்லை இந்த உலகம் அனுபவிக்க தகுந்தது எத்தனை கோடி இன்பமைத்தா இறைவா என்றுதான் பாடிதோம் அத்வைதத்தில் அவனுக்கு நிகரான ஒரு புலவன் தமிழிலே இல்லை அதே சமயத்தில் உடன்பாடு இல்லை என்று எட்டியை அளித்த நம்முடைய மடத்திற்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் விடவேறுகிறேன் அச்சத்தை சாடிய பாரதி நம் மானுட குலத்துக்கு அருமையான அத்வைத கருத்துக்களை பதிவு செய்துள்ளார் என்ற உயரிய செய்தியை பாரதியின் மூலம் நமக்கு கூறி இருக்க கூடிய மாயைகளை அகற்றுவதற்குரிய வழிமுறைகளை சொல்லி அமர்ந்திருக்க கூடிய தவத்திரு ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை உரித்தாக்குகிறோம்